வணக்கம் மே இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான சிறந்த அம்பையர் விருதை பெற்றவர் இலங்கையின் குமார தர்மசேனா இரண்டு மேற்கு ஆசியாவின் மிகப்பெரிய கத்தீட்ரல் எகிப்து நாட்டில் திறக்கப்பட்டுள்ளது மூன்று என் சி சியின் பொது இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் சோப்ரா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 இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று உலகின் பரபரப்பான விமான நிலைய பட்டியலில் இந்தியாவின் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் பிடித்துள்ள இடம் எவ்வளவு இரண்டு மொராக்கோ நாட்டிற்கான இந்தியாவின் அடுத்த தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மூன்று உலகின் மிகப்பெரிய மின் கழிவு மறுசுழற்சி மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி